வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது புத்தாண்டில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சமூகத்துல அடிப்படை கட்டமைப்பா வச்சிருக்கும் ஏன் இந்த குடும்ப வாழ்க்கைய அவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்றோம் அப்படின்னா குடும்ப தலைவராக இருக்கிறவர் அல்லது இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடியவர் நிறைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டிய ஏனென்றால் நம்ம அறியாமையே சில விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வரும் உதாரணமா பார்த்துக்கோங்க இறந்தவர்கள் நம்மோடு வாழ்ந்து இறந்து போனவர்களை நம்ம திடீர்னு மறந்துடுறோமா அப்படின்னா இல்ல நிச்சயமாக அந்த இறந்த என்று பூஜை செய்து படையல் படைத்து ஏதாவது அவர்களுக்காக செஞ்சுட்டு தான் இருக்கும் அதே மாதிரி தெய்வம் தெய்வம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி இருக்குன்னு நம்புற எல்லோருமே இந்த தெய்வத்தை பூஜிக்கிறத கடமையா வச்சிருக்கும் அது இன்றையமே அதுவும் கூட என்றால் தெய்வம் இருக்குன்னு நம்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு கட்டுப்பட்டு தான் நாம் வாழ வேண்டும் அதே போல விருந்தோம்பல் நம்ம இருக்கிற மிக உயர்ந்த குணமது அந்த விருந்தோம்பல் பண்பு இன்னமும் தமிழ்நாட்டுல சிறந்து விளங்கிட்டு இருக்குதுங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயம் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறதுல கண்ணும் நம்ம இருந்து நம்மளுடைய பெற்றோர் நமக்கு பிறந்த குழந்தைகள் நம்மை நம்பி வந்த மனையால் அப்படின்னு எல்லாரையும் பாத்துக்கிறோம் இதுதான் குடும்பங்கிற கட்டமைப்பு இன்றைக்கு வரைக்கும் சிறந்து விளங்குறதுக்கான காரணமா அதோடு சேர்த்து குடும்பத் தலைவராக இருக்கிறவர்கள் அவ்வளவு சீக்கிரம் அறநெறியை விட்டு மாட்டாங்க ஈடுபட தெய்வம் விருந்தாமல் பண்பு தான் என எல்லாவற்றிற்கும் அரசியல்களை செய்து நல்லபடியாக வாழ்தல் அவருடைய கடமை அப்படின்னு சொல்றார் ஆகையினால் நாமும் நம்முடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றி இந்த புத்தாண்டில் சிறப்பாக வாழ்வோமாக திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து விருந்தொக்கள் தான் ஆற்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை மீண்டும் குரல் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் ஆற்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை இந்த நாள் இந்த ஆண்டு இனிய நாளாகவும் இனிய ஆண்டாகவும் அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி